الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سجئات أعمالنا من يهدئ الله فهو المهتد ومن يضلل فلم تجد له ولي المرشد وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له اشهد ان محمدا رسول الله الذي بلغ الرساله وادى الامانه ونصح الامه وكشف الله به الغمه وجاهد في سبيله حتى اتاه اليقين اللهم صل على هذا النبي الامي وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين وعلينا معهم برحمتك يا ارحم الراحمين يقول الله عز وجل بعد اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اذا نودي للصلاه من يوم الجمعه فاسعوا الى ذكر الله فسعوا إلى ذكر الله وذعوا الفير ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشموا في الأرض وابتغوا من فضل الله وَقُلِ اللَّهَ كَثِيرًا لَّعَلَّكُمْ تُفْلِحُونَ سَتُطْلَقْ ذَٰلِكَ حَدَّثَنَا جَرِيرٌ وَعَنِ الْأَعْمَشِ نَبِيُّ صَالِحٌ أَنَّ النَّبِيَّ هُرَيْرَةَ رَضِيَ اللَّهُ عَنْهُ قَالَ يَقُولُ قَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ يَقُولُ اللَّهُ عَزَّ وَجَلَّ أَنَا إِذَا إن ظَلَّ عَبْدِي بِي وَأَنَا مَعَهُ حِينَ يَذْكُرُنِي الحديث او كما قال عليه الصلاه والسلام الاغنياء مغليهون بارات كلهم عليه فدائبنங்களையும் படைந்து நீதமாக పరిపాలிக்க கூடிய கம்னயாலன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தேவுத சலாதுன் salamum 이르து ذر ரஹமத்து লিল ஆலமீன் ரசூலே கரீம் sallallahu alayhi wasallam அவர்கள் மீதும் அதன் குடும்பத்தார்கள் தோழர்கள் சின்னத்தை பின்பற்றி போகின்ற ஸ்ரீகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அவ்வாறின் சலாத்தும் தராமும் உண்டாவதாகும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பதாவது வருடம் ரபிஸ்தானி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி கொசு பசுல் ஷுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் இணையத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எந்த இறை அச்சத்தை சகுவாவை இறை உணர்வை பசூருல்லா சல்லாஹ் அலிகி வசலம் அவர்கள் வலியுறுத்தினார்களோ அந்த சகுவை அந்த இறை அச்சத்தை கடைபிடித்து வாழும்படி முதல் முதல் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நசிகன் செய்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லா சுப்ஹான் நமக்கு தந்திருக்கக்கூடிய அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய பரிபூர்ணமான அழகான எல்லா காலத்துக்கும் பொருத்தமான மிகவும் இலகுவானஸ்லாம் மனித மேம்பாடு மனிதனுடைய அனைத்து துறையிலையும் மனிதன் ஆரோக்கியமாகவும் பயனுள்ளவனாகவும் எல்லோருக்கும் பிரயோஜனமானவனாகவும் மாற வேண்டும் என்ற இந்த கருப்புரலை அடிப்படையாக வைத்துதான் எங்களுடைய தீனுடைய இஸ்லாத்துடைய அனைத்து வழிகாற்றல்களும் அமைந்தது மனிதனுடைய மேம்பாட்டுதான் அல்லாஹ் அல்லாஹுடைய குதிரத் அல்லாஹுடைய சக்தி அல்லாஹுடைய இந்த இதாரா அல்லாஹுடைய நாம் சொல்லக்கூடிய அவனுடைய அனைத்து மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைப்புகளின் மீது அல்லாஹ் எங்கள் மூலமாக தான் நிரூபித்தார் நாம் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அனைத்து படைப்புடைய ரூ உயிர் நாடி அல்லாஹுடைய அனைத்து படைப்பிடக்கும் பொறுப்பு சொல்லக்கூடியவர்கள் நாம் எங்களுக்காக வேண்டிதான் அல்லா இந்த முழு உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் எனக்கு நமக்கு தெரிஞ்ச தெரியாத அனைத்து படைப்பிடங்களையும் அல்லா நமக்காக வேண்டிதான் படைப்பனித வாழ்வு மனிதர்களுடைய மேம்பாடு மனிதனுடைய நலன் மனிதனுடைய ஆரோக்கியம் இதுதான் எங்கட தீனுடைய பிரதானமான அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லது மேம்பாட்டில் ஆரோக்கியமாக இருக்காக இருக்க அவனுக்கு பார்வை உள்ளவனாக இருக்கணும் காது கேட்கணும் மனிதனுடைய மேம்பாடு என்ற அதனுடைய டிபார்ட்மெண்ட்கள் ஏராளம் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா துறையிலையும் மனிதனுடைய மேம்பாட்டுடைய பிரதான நாடி பிரதான ரோல் பிரதான உயிர் எதுக்கு எங்கட அனைத்து மேம்பாட்டிலையும் அல்ல அந்த பிரதான அம்சத்தை இணைத்துதான் அந்த வழிகாட்டல் அமைந்திருக்கு எது இருந்தும் வேலை இல்ல நல்ல பார்வை உள்ளராக இருக்கிறார் நல்ல பார்வை தூரம் விளங்குது இவருக்கு ஆனா நான் சொல்லக்கூடிய அந்த பிரதான கேரக்டர் அந்த பிரதான அம்சம் அந்த பார்வையோட இணையல்லா அவருடைய பார்வை அவரை ஒரு சிறந்த மனிதனாக இருக்கிறார் ஒரு பலசாலியாக இருக்கிறார் உடல் ரீதியாக ஆரோக்கியமாகவும் மிகவும் தைரியம் உள்ள பலசாலியாக இருக்கிறார் அந்த பலத்துடன் அந்த சக்தியுடன் மனிதனுடைய அந்த பிரதான நாடி பிரதான ரூ அந்த பலத்துடன் இணைய இல்லண்டா அவருடைய அவருடைய அந்த சக்தி அது அவருக்கே ஒரு சாபமாக மாறிடும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே அல்லாவின் நல்லதார்களே அதனாலதான் இந்த உலகத்துக்கு வந்த எங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில உறவையும் அல்லாவை நமக்கு அறிமுகப்படுத்தின அல்லாஹுடைய அல்லாஹ் எங்களுடன் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அது ரெண்டுக்கும் எடைப்பட்ட தூதுவர்களாக இருந்து எங்களுக்கு எத்து வைத்த தூதர்கள் ஆதம் அலைக்கம் முகமது வரைக்கும் வந்த எல்லா நபிமாறுகளும் ஒரு பிரதானமான விடயத்தை என்ன செஞ்சாங்க வலியுறுத்தினாங்க அதை வலியுறுத்தும் போது அதை வலியுறுத்தும் போது மற்ற விவகாரங்கள் நான் சொன்னேன் மனிதனுடைய மேம்பாட்டுக்கு இருக்கக்கூடிய மற்ற துறைகளை மட்டம் தட்டியோ மற்ற துறைகளை கவனம் செலுத்தாம அதை புறக்கணித்து என்ன செய்யவில்லை இதை வலியுறுத்தவில்லை ப்பொழுதும் இதை வலியுறுத்தியவர்களாக அந்த துறையுடைய முக்கியத்துவத்தையும் என்ன செய்தார் வலியுறுத்தினார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அதில் பிரதானமானதான் நானும் நீங்களும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பிரதானமான அந்த ரோ அந்த உயிர் நாடிய ஆரோக்கியமாகவும் பலம் வைக்கக்கூடிய பாக்கியத்தான் நம் மனைவருக்கும் நசி பார்ப்பான் ஒரு மனிதனுடைய எவ்வளவுதான் அந்த மனிதன் ஆற்றல் உள்ளவன் திறமசாலி எல்லா விதமான திறமைகளும் ஆற்றலையும் அடிப்படையாக வைத்திருக்கிறான் ஆனா அவனுடைய மனது அவனுடைய ரூ அவனுடைய சிந்தனைகள் நோய்வாய்பெற்றிருந்தா அவனால அவனுக்கோ அவனோட குடும்பத்துக்கோ சமூகத்துக்கு நலம் என்றது குறைவாக இதனால் அன்புக்குரிய சகோதரே எல்லா விளையாடியா எல்லாத்துக்குமே அது நோய்வாய்ப்பற்றா அதை அதுக்கூடிய மறந்து உடம்புக்கு நோய்க்கு மறந்து ஷிப்பா இருக்குது நாடி இதன்டுத்தக்கூடிய இதை பரிசுத்தப்படுத்தக்கூடிய பிரதானமான விடன்தான் அல்லாஹுடைய அல்லாஹுடைய சொல்லும் போது அன்புக்குரிய சகோதரர்கள் இன்னும் கொஞ்சம் நீங்க இதை ஆழமாக யோசிக்கணும் என்று அல்லாஹுடைய திருக்கரன் என்றா எப்பையும் ஒவ்வொரு மனிதன்ட உள்ள தெருக்கணும் இணைய படை அவண்ட சக்தி அவ உதவியாலதான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றை உணர்வு என்றை இந்த இடத்திலையும் அதை மறந்துட்டோம் டா தன் இஷ்டத்தில் நாங்கள் வாழும் ஞாபகம் வருமோ கொஞ்சம் என்ன செய்யும் எங்கட செயல்கள் ஒரு அவதானம் ஒரு நிதானம் ஒரு அமைதி ஒரு யோசனை கவனம் இததான் சல்லிவசம் அவர்கள் தக்வா என்று சொல்லி சொல்றார் அவர்கள் வந்து இஸ்லாத்துடைய அடிப்படையான பிரதானமான நான்கு கேள்விகளை கேட்டார் இந்த ஹரீஸ் ஹதீசே ஜிபிரீல் என்று சொல்லி ஹரீஸ் கிரதங்கள்ல பதிவாக இருக்கு முதலாவது இஸ்லாம் என்றா என்ன ஈமான்டா என்ன எஹான் என்றா என்ன கிராமத்தினாலுடைய அடையாளங்கள் அறிகுறிகள் என்ன இந்த நாலு கேள்விகளை கேட்டார் எப்படி கேட்டாங்கண்டா ஜிபி அலைக்கு தெரியாமல்ல ஒரு மாணவரை போல ஜிபி அலை பண்ணி ரசூ செல்லா அலி அந்த கேள்வியை கேட்டு சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் பதில் அளிக்கிறாங்க அந்த பதில் அளிக்கிறத வச்சு இந்த ஹதீசரிவாய் யாரும் அவங்களுக்கு தெரியுமா வந்து போனவர் யாருன்னு தெரியுமா உமரதே வர்ணிக்கிறாங்க இவரை நாங்க கண்டதே இல்லை ஆனா இவர்கிட்ட பிரயாண அறிகுறிகளும் இல்ல அதனால பிரஷாக்கிறார் ஒரு ஆடையில அழுக்கொண்டும் இல்லை நல்லா இவருங்களுக்கு தெரியா வந்தாரு அமைதியா உட்கார்ந்த உட்கார்ந்த அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லே நான் ஆரம்பத்தில் சொன்ன இஸ்லாம் இரண்டாவது ஈமான் அதே போல ஆரம்பத்தில் உள்ள இஸ்லாம் அது பயனில்லாத ஒரு இஸ்லாம் புரோஜனம் இல்லாத ஒரு இஸ்லாமாக மாறும் எப்ப இரண்டாவது முதலாவது இருக்குது அவருக்கு இரண்டாவது ஈமான் விடயங்களையும் விஸ்வாசம் இருக்குது விடயம் அவர்கிட்ட இல்லண்டா அவருடைய ஈமான்லயும் குறைபாடு இருக்கும் அவருடைய இஸ்லாத்திலையும் குறைபாடு இருக்கும் அலிசிடத்துல ஜிபே அலி இஸ்லாம் கேட்டாங்க உணர்வு இதான் உச்சகட்டம் தக்குவாவுடைய உச்சகட்டம் எங்க ஊவத்தருடைய இலக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நீங்க வரும் போது ஒவ்வொரு முசல்லியும் ஒவ்வொரு முஸ்லிமும் வீட்டிலிருந்து வெளியாகும் போது இந்த இயல் இலக்கோட வாங்க இன்றைக்கு குறைஞ்சது இந்த முறையில் தொட முயற்சிப்பேன் கண்ணுக்கு முன்னால விளங்குறத போல இருக்கும் அது இல்ல குறைஞ்ச பட்சம் அல்லா இடையே என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய அவதானிக்கிறான் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்னுடைய ஒவ்வொரு மூஷன் என்னுடைய ஒவ்வொரு அரக்கத்தையும் அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லும் போது அல்லா சந்தோஷப்படுறான் என்னத்த புகழ்ந்தானோ அந்த புகழை அல்லா கேட்டு விட்டான் அல்லா சேவை படுத்திட்டார் என்று சொல்லிட்டு நாங்கள் சொல்றோம் நல்லே அகிலங்கை ஜமித்துருமா இன்று ஒரு தலைப்பை பேசும்படி சத்திமார்களத்தில் வேண்டுகொண்டார் அது என்ன தலைப்பு என்ற சகவால் அன்புக்குரிய சகோதரர்களே நான் எப்ப எங்கட சமூகத்துல வாழக்கூடிய மக்கள்ல ஒரு பத்து வீதம் அல்லது இருபது வீதம் மக்கள்கிட்ட இந்த நிலம் இருக்குமோ அப்ப நாங்க சக வாழ்வேவல்ல அவங்க இயற்கையாகவே அப்படிதான் வாழ்வாங்க ஏன் எந்த ஒரு மனிதனையும் பார்க்கும் போது எந்த ஒரு படைப்பையும் பார்க்கும் போது அவர் ஒரு மனிதனால பார்க்கிறார் ஒரு படைப்பு அல்ல பார்க்கிறார் ஒரு பூனை அல்ல பார்க்கிறார் ஒரு நாய் அதுக்கு பின்னால அவருக்கு விளங்குது இது அல்லா உடைய நான் கருணை காட்டினா எனக்கு கருணை காட்டுவான் சகவால் வேற எதையும் நான் பேச தேவர் எப்ப எங்களுடைய மனதுடைய இந்த நிலை இதுக்கு என்ன சொல்லுவாங்க இப்ப இந்த மாடர்ன் வேர்ல்டில் மொடர் இந்த முன்னேறின இந்த உலகத்தில் பேசுவாங்க சொல்லுவாங்க என்னண்டா ஒரு முக்கியமான விஷயம் ரெஸ்பான்சிபிள் மைண்ட் இது உருவாக்கணும் ஒவ்வொரு மனிதனும் அவங்களோட ஸ்பிரிச்சுவலிட்டிய ஆன்மீகத்தை அதை ட்ரெயின் பண்ணணும் அதுக்கு யோகா செய்யணும் அதுக்கு என்னென்ன பயிற்சிகளை செய்யணும் சொல்லி வித்தியாசமான ட்ரைனிங்கெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் இருக்க எதல்ல எதிர்பார்க்கிறானோ அது இல்லை என்ன எங்கட மைண்ட் அண்ட் ஹார்ட் இஸ் நாட் இப்ப குத்துபால எத்தனையோ பேர் இருக்க ஆனா இந்த குத்துபால இந்த கடமையில எத்தனை பேருடைய மைண்ட் எத்தனை பேருடைய சம்பூர்ண அவதானம் எத்தனை பேருடைய சம்பூர்ணாட் உள்ளம் இங்க இருக்குது என்றது கேள்விக்குரியாதான் இருக்கு ஒவ்வொரு தக்பீர் ஒவ்வொரு அது இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே அந்த அல்லாஹுடைய அல்லாஹுடைய ஞாபகத்தம் எங்களுக்கு தொழுகையிலே வரலண்டா இபாதத்திலே வருது இல்லைண்டா எப்படி குறான் ஓதும் போதே வருது குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்திலையும் அது இருக்கணும் எப்ப அதுல அது இருக்குமோ அது விவாதத்தாக மாறி சொன்னாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துகளும் அனைத்து படைப்பும் எல்லாமே சபிக்கப்பட்டது அல்லாஹுடைய பத்தி எங்கெல்லாம் பேசுறானோ வியாபாரத்தை பத்தி எங்கெல்லாம் பேசுறானோ அதுல ஆரம்பத்திலேயும் அதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் அல்லாஹ் அல்லாஹுடைய திக்ரம் ஞாபகப்பட்ட சுரத்து ஜிம்மாவுடைய ஆயத்த நான் ஓதுனேன் ஜிம்மாவுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டா அழைப்பு கொடுக்கப்பட்டா உங்கட வியாபாரத்தை விட்டுட்டு அல்லாஹுடைய விரைந்து வாங்க நீங்க விரைந்து வாங்க அதற்கு பாருங்க அல்லாஹ் இந்த தீன் எவ்வளவு பேலன்ஸ் ஆன நடுநிலையான அமை எல்லா மனிதனுடைய அடிப்படைகளை விளங்கக்கூடிய தீனடி பாருங்க அப்படி அதோடு அதை மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டல்ல மத்தத சொல்ல தேவ இல்ல சொல்லாட்டிலும் செய்ய போறோம் தொகையிலும் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான் அந்த கடமை முடிஞ்சொன்னு ஆனா அதோட நி பட்டல்லாக கத்தியரா முடிஞ்சொன்ன அங்களுக்கு இருந்துடாதீங்க நீங்க பூமில பறந்து போயிட்டு அல்லாஹுடைய அல்லாஹுடைய பம்பலை நீங்க தேடுங்க அல்லாவ அதிகமாக அதிகமாக விவகார்கள் நான் ஜிகிரிலே வாழ போறேன் நான் முழு வாயு ஆயுளும் இருக்க போறேன் என்று சொன்னா அவருக்கு பெற்றார்கள் இருந்தா அவருக்கு பிள்ளைகள் இருந்தா அவருக்கு குடும்பம் இருந்தா அவருக்கு கடமைகள் இருந்தா அதை செய்யறது அவருக்கு ஹராம் செய்வது ஹராம் அவர் அதையும் கவனிக்கும் அப்படி இல்லை அவருக்கு ஒரு பொறுப்பும் இல்லை அவர் ஒரு வாதிப்ப நான் ஆனா முடிவு செய்யறாரு அதே நேரத்துல மத்த விஷயங்கள் செய்யறதும் வரவேற்கத்தக்கது ஏன் இதன் ஒரு இணைத்து அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதார்களே இந்த பயிற்சி ஒவ்வொரு அவங்க உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புறவங்க தக்குவா உள்ள மசி இரையச்சம் உள்ள மசு அன்புக்குரிய வாலிபர்களே எ சிஸ்டத்தை பாருங்க ஒவ்வொரு வாரமும் திரும்பவும் நாங்க மறந்து வாழ்ந்துருப்போம் வெள்ளிக்கிழமை வருவோம் வந்தா திரும்ப எங்களை ஆனா கவலைக்குரிய விஷயம் என்னென்ன அன்பார்ச்சுனேட்லி நாங்க கடமைக்கு வந்துட்டு வந்தாலும் எத்தனையோ பெயர் சிந்தனை இங்க இல்ல அதிகமான போன்ல இருப்பாங்க பேசிக்கொண்டிருப்பாங்க ஆனா மஷ் சில பள்ளிகளுக்கு போனா என்றே கூட நான் ஒரு இளம் வாலிபன இனம் கண்டேன் இருபத்தி மூணு வயதென்றாரு நேரத்தோட வந்து மக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க இது பெரிய சந்தோஷம் இருந்து மனதர பரிசுத்தம் உள்ளத்துடைய பரிசுத்தம் நான் நிதானமாகணும் நான் ஆள் ஆகணும் அல்லாஹுடைய கனெக்ட் பண்ணி அன்புக்குரிய சகோதரர்களே து இஸ்லாம் என்றது விட முதலாவது எங்களை நாங்கிருத்தோம் எங்கட இஸ்லாம் இப்ப சமூகத்தில் நானும் கூட நானும் பேசுறது என்னன்னா மத்தவனை சரியாகும் நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் என்னுடைய உள்ளம் பரிசுத்தும் அன்பு சகோதரர்களே அந்த மைண்ட் சிந்தனையுள்ள இந்த ஆன்மீக விஷயத்தில இந்த கருவியால கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக எஸ்ஸானுடைய விஷயத்துல இப்ப எங்களுக்கு இஸ்லாத்துலயும் ஈமான்லையும் இஸ்லாம் தான் எத்தனையோ மருகம் சண்டை இருந்தாலும் பரவாயில்ல எஸ்ஸான் இருந்தால் நாங்க மனசு நல்லதான் ஈமான்டைய தான் பின்னால அகீதாவாக மாறிச்சு அகீதாலையும் எத்தனையோ பிரச்சனை எஸ்ஸான்ல எங்களுக்கு யாருக்கும் சண்டை இல்லை அதிலே கொஞ்சம் இந்த முறையில தான் உள்ளம் சரியாக அப்பரிசுத்தமாகும்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையை அறிமுகப்படுத்துறாங்க எந்த முறையாவது இஸ்லாம் அனுமதி அளிச்சா அலிமுடைய சுண்ணாவான வழிமுறை ஹஹாபாக்களுடைய வழிமுறை உலமாக்கல் ஆஹ் வழிமுறை அந்த அடிப்படையில நாங்க எங்களை உள்ள தான் பிரதானமான விஷயம் இங்க எஸ்தான் அடையிறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் நாலாந்தும் செய்ய வேண்டும் வேறு அடையணும் என்றா இந்த நிலையை அடையணும் என்றா நாங்க நாங்கள் சரியான பிசி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் மக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறோம் நல்லது செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஆனா எங்களோட நிலைமை நாங்க மறந்து பெற்றார்கள் பிள்ளையுடைய எதிர்காலத்தை யோசிச்சு கணவன் மனைவிக்காகவே மனைவி கணவனுக்கான நாங்க மற்றவங்களுக்காக சொல்லுது முதலாவது உங்களோட பிள்ளைய நரகத்தும் பாதுகாக்க முன்னால உங்களோட மனைவிய நரகத்தையும் பாதுகாக்க முன்னால உங்களோட ஊர் மக்களை நரகத்தும் பாதுகாக்க முன்னால நீங்களை பாதுகாத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி என்ன டைம் மேலும் சிறந்த நேரம் காலையில அதிகாலையில தகச்சத்துடைய நேரம் அல்லது சுமோக்கு பின்னால் உள்ள நேரம் அல்லது மாலையில அசருடைய நேரம் மகிழ்வு பொறவு உள்ள நேரம் கொஞ்சம் நேரம் டைம் எடுங்க தனியா ஒரு பத்து நிமிஷம் மேலுமா அஞ்சு நிமிஷம் மேலுமா நிதானமாக ஒரு இடத்துல உட்காருங்க உங்களுக்கு எவ்வளவு உடம்பு கம்ஃபர்டபுளா உடம்பு ரிலாக்ஸாக உட்காருமான இடத்துல உட்காருங்க அப்படி இருந்து கொண்டு நீங்க அப்படியே உங்களோட மைண்டையும் ஹார்ட்டையும் அப்படியே லூஸ் ஆகுங்க அல்லா குணாங்க படைச்சொத்தன் இருக்கிறான் தான் ஒன்றுமே இருக்கல இப்படி நிதானமா சொல்ல போல உங்களோட மைண்டும் ஹார்டும் இதே அல்லாம கூட கனெக்டா இப்ப அல்லா உங்களுக்கு விரங்கும் உங்களோட தவறுகள் என்ன நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்க இருக்கிறீங்க நான் எங்க இடத்துல அமைதியா சரியாக இப்படி செஞ்சோம் என்று அன்பு இல்ல சுத்தமாக எங்களுக்கு எங்கட தவறு விளங்கும் மத்தவங்க இதெல்லாம் வினை எங்க உள்ளங்கள் சுத்தமாக அன்பக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே என்ன பலம் நீங்க யாரும் பாவம் தவறுகள் வேணும் என்று சேரீ எனக்கு பேசலாம் ஆனா நீங்க ஒரு சூழல்ல மாட்டி அந்த தவறு காம் உங்கள்ட்ட இந்த பயிற்சி இருந்தா இந்த உணர்வு இருந்தா எல்லாம் உங்களுக்கு ஒரு சக்தியை தருவான் அந்த நேரத்துல உங்களை அந்த பாவத்தை விட்டும் ஹராத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய பலத்தல்லாத அல்லா பாதுகாக்காம யாரை யாருக்குமே உங்களை பாதுகாக்க முடியாது அல்லாஹ் இதாயத்தை தரல என்றா யாருக்குமே இதாயத்தை கொடுக்க முடியாது முக்தல் இந்த வருடம் ஆரம்பம் எனக்கு மிகவும் சந்தோஷத்துக்குரிய நாள் நேற்று குடும்பத்தையே நான் இஸ்லாத்து கெடுத்த ஒரு மிகவும் பாக்கியமானோ ஆனா அது நான் அல்ல காரணம் அந்த குடும்பத்திலே வாழ்ந்த ஒரு புள்ள ஒரு வாலிபன் ஸ்கூல்ல படிச்சு ஒரு முஸ்லீம் பத்தாம் ஆண்டு இந்த புள்ளையோட கொஞ்சம் வித்தியாசம் பாப்பா உமாட்ட கேட்டா வாப்ப சொல்றாரு இவர் ஒரு டிஸ்டர்பான முகத்துல ஒரு வெளிச்சம் இல்ல வர் பேசுறில்ல ஒரு என்னோ ஒரு நோயிலமாய் விளங்கு சரியான பிரச்சினை இஸ்லாச படிச்சு இவராக யார் ஒரு வாலிபன் பாருங்க எங்கட முஸ்லிம் பிள்ளை எங்கட இஸ்லாமிய குடும்பத்தில் புள்ளல் சிந்திக்காத அளவுக்கு மனதையும் மைண்டையும் பயன்படுத்தி அல்லாவை விளங்கிக்கிறார் ஓலவன் முடிஞ்சொன்ன மகன் வந்து சொல்றாப்ப எனக்கு இதுக்கு மேல உள்ள இதை மறைச்சு வச்சு கொண்டா எனக்கு சொல்லுது அல்லா தான் தான் உண்மையான மார்க்கம் நானும் நீனும் நீங்களும் பயான் பண்ணி அல்ல எங்க குடுக்கல் வாங்கலை பார்த்து நான் சொன்ன இந்த மைன் அல்லா தந்த புத்திய சரியான முறையில பயன்படுத்தி வாசிக்கிறாரு மனச சரியதான சொல்ற விஷயங்களை கிரகிக்கிறாரு இப்ப பயானுக்கு மேல பயான் பயானுக்கு மேல பயான் கிரகிக்க கூடிய சக்தி இல்ல மனதுக்குள்ள போது உள்ளத்தை வழி நடத்துவான் அல்லா அவங்க உள்ளத்தை வழி நடத்துவான் யாரு இதா இலைஹி மையு உள்ளத்தில் நேர்வழி வேணும் என்ற தேவைக்குமோ அவங்களை நடத்தைய பார்த்து குடும்பமும் யோசிக்கிறாங்க ஒரு மனிதன் மூளையை சரியாக பயன்படுத்தினதின் காரணமாக மனசு சரியாகி பதினாறு வயசு இப்ப ஏனவர் செஞ்சு கொண்டிருக்கிறார் எல்லாம் இருக்கும் போதும் அப்படியான நிதானம் பொறுப்புணர்ச்சியுடன் அப்படியான ஒரு முடிவு தானாகவே வாழும் நான் விமோசனம் பெறோனும் என்ற உணர்வோட இஸ்லாத்துக்கு அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதாக அப்ப இஸ்லாத்துக்கு வர முன்னால எனக்கு பல கேள்விகள் இருக்கு அந்த குடும்பம் அழைச்சதின் காரணமாக நான் போயிட்டு இருந்தேன் பல கேள்விகளை கேட்டார் பல கேள்விகளை கேட்டார் அதுல ஒரு கேள்வி நான் இன்றைக்கு சொல்லணும் நினைக்கிறேன் அவர் கேட்டார் எல்லாத்தையும் கேட்டுட்டு என கொர் இன்னொரு கேள்வி இருக்குது ஏன் மிம்பர்ல வெள்ளிக்கிழமை அவர் வாழ்ற முஸ்லிம் கிராமத்துல முஸ்லிம் கிராமத்துல வாழ்ற நான் என்பையும் பொதுபால கேட்கிறது நீங்க ஏன் முஸ்லீம்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் துவா செய்ய மற்ற எ பிரார்த்ததா எனக்கு முஸ்லீம்கள் எல்லாம் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் தான் ஆரோக்கியம் ஆகிக்கோ முஸ்லிம்கள் தான் செல்வந்தனாக்கணும் முஸ்லீம்கள் தான் இது எங்களோட கற்று தந்தது அல்ல மார்க்கம் ஒரு அந்நியன் இஸ்லாம் அல்லாத நிலையில மௌத்தாகினா அவனுக்காகவே துவா செய்ய முடியாது எதிரியையும் எங்களுக்கு பகமை எங்களுக்கு எதிராக பகமையை யுத்தம் செய்யக்கூடிய எங்களுக்கு எதிரிய உண்டாக்கக்கூடிய எதிரிக்குதான் நாங்கள் துவா செய்ய மாட்டோம் அப்படி இல்லாமத்துல சொன்னேன் முழு மனித இனத்துக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நீங்க வேலை போகணும் அது மனித இயற்கை ஒரு பூனைக்கு கருணை காட்டினாலே அல்லாத்த சொருக்கம் ஒரு நாய்க்கு கருணை காட்டினாலே அல்லாத்த சொருக்கம் ஒரு மனிதனுடைய மேம்பாட்டு நலவு அல்லாமனை வழி காட்டணும் அவனுக்கெல்லாம் அருள் புரியணும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்கணும் என்று பிரார்த்திக்கிறது இஸ்லாம் எங்களுக்கு தடை செஞ்சது அல்ல அன்புக்குரிய இஸ்லாமிய சம்பவங்களே அல்லாவின் இந்த காலத்துல நாங்க எத்தனையோ இஸ்லாமிய செயல்பாடுகள் அதிகமா ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் பள்ளிகளுக்கு மேல பள்ளி கேட்டோம் மதர சாக்களுக்கு மேல மதர தாக்கிறோம் ஆனா அடிப்படைக்கு கவனம் செலுத்த தவறு விட்டோம் அதுதான் எங்களோட உள்ளத்துடைய சீர்திருத்தம் இது பல்லிகள் அதிகூற்றதை விட அல்லாவுக்கு விருப்பமானது என்னன்றா அந்த பள்ளிக்கு வரக்கூடிய உவத்தருடைய உள்ளமும் பள்ளியாக மாறுது அந்த உள்ளமும் திக்கருள்ள உள்ளமாக மாறுவது அவங்க எங்க இருந்தாலும் அவங்களோட உள்ளம் திக்ரு உள்ளம் அல்லாஹுடைய உள்ளம் தப்பா உள்ளம் அதுதான் என்று உருவாக வேண்டிய வேலை மதுர சால் உருவாக வேண்டியது அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய அந்த இஸ் அடையக்கூடிய பாக்கியத்தல்லாம் நம் அனைவருக்கும் அல்லாஹி பாவங்களை மன்னிப்பாயாக வெற்றெடுத்த தாய் சந்தைய பாவங்களை மன்னிப்பாயாக உட்கார் உறவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹிங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுக்காக வேண்டிய பிரார்த்தித்த எங்களுக்காக வேண்டி அனைத்து நல்ல பூர்த்தி செய்ய வைப்பாயாக எல்லா முஸ்லிமா ஜீனை முன்னுதாரணமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நீ நசிபாக்குவாயாக